வணக்கம் நற்றின யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுக்கியா நோய் வரும் வரை உண்பவன் உடல் நலமாகும்வரை வரை உண்ணாதிருக்க வேண்டும் ஆம் நோய் வரும் உடல் நலமாகும் வரை உண்ணாதிருக்க வேண்டும் நன்றி வணக்கம்